வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்று செய்தி சேவை நவம்பர் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் கஜா புயலால் ஏற்பட்ட குப்பைகள் சகதியை சுத்தம் செய்ய தூய்மை குழுக்கள் அமைக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் கனமழையால் பாதிப்பு ஏற்பட்டு ஐந்து லட்சம் தார்பாய்கள் புயலில் சேதமடைந்த வீடுகளுக்கு அரசு வழங்கியுள்ளது நிவாரணப் பொருட்களுடன் மிகுந்த போராட்டத்திற்கு இடையே நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் உள்ள குக்கிராமத்திற்கு சிரமப்பட்டு பயணம் செய்த தன்னார்வலர் அங்குள்ள மக்களின் விருந்தோம்பலை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார் காவலர்களுக்கான மனமேம்பாட்டிற்கான பயிற்சி வகுப்பை சென்னை காவல் ஆணையர் தொடங்கி வைத்தார் இது சென்னை முழுவதும் பரவலாக நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் எண்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா இன்று பல்கலைக்கழக சாஸ்திரி அரங்கில் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கு பல்கலைக்கழகங்களில் வேந்தரும் தமிழக கவர்னருமான பன்வாரிலால் புரோஹித் தலைமை தாங்கி முன்னூற்றி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் மற்றும் நாற்பத்தி மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்குகிறார் இந்திய செய்திகள் கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் கால்வாய்க்குள் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதற்கு பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் பேருந்து விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிதி உதவியை முதல்வர் குமாரசாமி அறிவித்துள்ளார் ராஜஸ்தான் சட்டப்பேரவைக்கு டிசம்பர் ஏழில் தேர்தல் நடக்க உள்ளது மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்ட நாளில் ஐநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் தங்கள் மனுக்களை வாபஸ் பெற்றனர் இரண்டாயிரத்தி எட்நூற்று எழுபத்தி மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் வழிபடுவதற்காக இரண்டு நாட்களை பிரத்யேகமாக ஒதுக்கும் விவகாரம் குறித்து நீதிமன்றமே முடிவெடுக்கும் என்று முதல்வர் பிரணாய் விஜயன் கூறியுள்ளார் அயோத்தியில் பல்லாயிரக்கணக்கான இந்து அமைப்பினர் குவிந்து வரும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பதற்றத்தை போன்று மீண்டும் ஏற்படாத வண்ணம் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பொழிந்து வரும் கடும் பணியால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது அங்கு டிகிரி வெப்பநிலை நிலவி வருகிறது பிரபல சித்தார் இசை கலைஞர் உஸ்தாத் இம்ராத் கான் அமெரிக்காவில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி அயல்நாட்டு செய்திகள் ஜி டுவெண்டி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேசுகின்றனர் அப்போது இரு நாடுகள் இடையே நிலவும் வர்த்தக போருக்கு தீர்வு காணப்படும் என சீனா நம்பிக்கை தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர்களாக இருந்தாலும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோரின் குடியுரிமையை பறிக்க ஆஸ்திரேலியா பிரதமர் ஸ்காட் மோரிசன் யோசனை தெரிவித்துள்ளார் ஹவானா நகரில் கியூபா அதிபர் ஸ்பெயின் பிரதமரை சந்தித்து பேசினார் இருதரப்பிலும் வர்த்தகம் கலாச்சாரம் அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க அவர்கள் ஒப்புக்கொண்டனர் பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் குளிர்பானங்கள் போன்ற ஜங்க் ஃபுட் உடல் பருமன் ஏற்பட காரணமாக இருப்பதால் லண்டன் ரயில் பேருந்து உள்ளிட்ட பொது தடை செய்யப்படுகிறது இவ்வுத்தரவு வரும் இரண்டாயிரத்தி பிப்ரவரியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவே, பொது அறிவு குவியல் சமையல் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றினை இணைய உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு வணிக செய்திகள் ஹாங்காங்கை சேர்ந்த நெக்ஸ்டோ நிறுவனம் தற்போது புதிய அதிநவீன வசதிகள் கொண்ட லேப்டாப் மாடல்களை சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது பாலில் கலப்படம் இருந்தால் இனி ஸ்மார்ட் போன் மூலமாகவே கண்டுபிடிக்கும் வசதியை ஹைதராபாத் ஐஐடிஐ மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நவராத்திரி தீபாவளி பண்டிகை காலத்தில் பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன விற்பனை குறைந்துள்ளதாக வாகன முகமை நிறுவனங்கள் கூட்டமைப்பான படா தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிராக ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலியா அணியில் வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டாக் சேர்க்கப்பட்டுள்ளார் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் பயிற்சி போட்டியில் இந்திய அணி ஐந்திற்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எட்டாவது சுற்றில் கோவா வீராங்கனை பக்தி குல்கர்னி வெற்றி பெற்றார் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முழுவதுமாக தோல்வியடைந்த மேற்கிந்திய தீவுகள் அணி அடுத்ததாக வங்கதேச அணியுடனும் முதல் டெஸ்டில் தோல்வியடைந்துள்ளது பிரிஸ்பேனில் நடந்த இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலியா அணி பந்து வீச அதிகமான நேரம் எடுத்துக் கொண்டதற்காக அந்த அணிக்கு அபராதம் விதித்துள்ளது ஐசிசி திரைச்செய்திகள் பிரியங்கா சோப்ரா நிக் ஜோனஸ் இவர்களது திருமணம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி ஜோத்பூர் அரண்மனையில் நடக்கவுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள பேட்ட படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது என கூறப்பட்டது அதே நாளில்தான் அஜித்தின் விசுவாசம் படமும் ரிலீஸாக உள்ளது ஆனால் தற்போது பேட்ட படம் பொங்கல் ரேசிலிருந்து பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது விஜய் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த சர்க்கார் படமும் வெளியாகிவிட்டது அடுத்ததாக அவர் அட்லி இயக்கும் படத்தில் இணைவது உறுதியாகிவிட்டது இதில் ரஹ்மான் இசையமைக்க உள்ளார் ரூபாய் ஒரு கோடி வரை சேவை வரி செலுத்தவில்லை என்று நடிகர் விஷாலுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை எழும்பூர் நீதிமன்றம் டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் சீதா காத்தி படத்தின் முன்னோட்ட காட்சி வெளியாகி இணையத்தில் வெகுவாக பரவி வருகிறது ரசிகர்கள் மட்டுமன்றி திரை உலகினர் பலரது கவனத்தையும் விஜய் சேதுபதியின் நடிப்பு ஈர்த்துள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்